அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளில தேசி மனுவேல் இந்த நட்சத்தனை தலைப்பு வாழும் சூழல் எதிர்மறையான கருத்துக்களுக்கு செவி கொடுக்காதீர்கள் உங்களிடம் யாராவது உங்களால் இதை செய்ய இயலாது என சொன்னால் அவர்களை புறந்தள்ளுங்கள் உங்களின் மீது நம்பிக்கை வைத்து உங்களை வழிகாட்ட தயாராக இருப்பவர்களிடம் நட்புடன் பழையுங்கள் சில நேரங்களில் நீங்கள் சோர்வாக வெறுப்புற்று தாக்கப்பட்டு தோல்வி அடையலாம் அப்பொழுது நீங்கள் உங்களின் சுற்றத்தார் மற்றும் சூழ்நிலை பழி சுமத்தலாம் ஆனால் வெற்றி பெற்றவர்கள் ஒரு இவ்வாறு செய்வதில்லை அவர்கள் சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்கின்றனர் மிகவும் வெற்றிகரமானவர்கள் தங்களை ஒரு பொழுதும் மறப்பதில்லை அவர்கள் தங்களுடைய சுகாதாரம் ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தை போற்றி பாதுகாக்கின்றனர் அவர்கள் தங்களை மிகவும் ஆழமாக நேசிக்கின்றனர் சிந்திப்போம் வெற்றி பெறும் சூழ்நிலையை வாழும் உருவாக்குவோம் நன்றி